நமது நற்றிணை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் செப்டம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று பாஸ்மினா கம்பளி தயாரிப்புகள் சமீபத்தில் பி ஏஎஸ் சான்றிதழை பெறுகின்றன இரண்டு வர்ஷா தாரே மேக விதைப்பு திட்டம் கர்நாடக மாநிலத்தில் தொடங்கப்பட்டது மூன்று சமீபத்தில் தமிழ்நாட்டில் கீழடி என்ற இடத்தில் வளைய கிணறு கண்டுபிடிக்கப்பட்டது இனி இன்றைய நன்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று ஐசிசி தரவரிசை பட்டியலின் ஆண்கள் பிரிவில் உலகின் நம்பர் ஒன் டெஸ்ட் பேட்ஸ்மேன் யார் இரண்டு சமீபத்தில் ஊழியர்களின் மாநில காப்பீட்டுக் கழகத்திற்கும் எந்த வங்கிக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது மூன்று உலக தேர்தல் அமைப்பு சங்கத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் மீண்டும் சந்திப்போம் நன்றி